வணக்கம் நற்றினையன் ஆயிரி நானூற்றி எண்பத்தி ஜூன் 20 இரண்டாயிரத்தி ஆணி மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் ஒன்றாம் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தேசிய கீதம் பிழையாக அச்சாகியுள்ளது இதனை சரி செய்து புதிய புத்தகங்களை அச்சடித்து பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஆசிரியர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேலூரில் பிளாஸ்டிக் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தவருக்கு அம்மாநகராட்சி அதிகாரிகள் ரூபாய் இருபத்தை அபராதம் விதித்துள்ளனர் யோகா குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக உலகக்கோப்பை வடிவில் யோகா பயிற்சி செய்து அசத்தியுள்ளனர் வேலம்மாள் பள்ளி மாணவர்கள் சேலம் மாநகராட்சிக்கு வைப்புத் தொகை அடுத்து சேலத்தில் உள்ள பிரபலமான திரையரங்கிற்கு மாநகராட்சி னர் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை உயரும் அனல் காற்று வீசும் என்பதால் பகல்நேர பயணத்தை தவிர்க்கும்படி வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது வசதி அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆலோசிக்க பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் புறக்கணித்துள்ளனர் பீகாரில் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது சோதனை முயற்சிகளை செய்து இந்திய ரயில்வே தற்போது சில வழித்தடங்களில் மட்டும் தனியார் நிறுவனங்கள் ரயில்களை இயக்க அனுமதி அளிக்கும் திட்டத்தை பரிசீலித்து வருகிறது கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டியை கலைத்து தினேஷ் குண்டுராவ் தலைவராக நீடிப்பார் என்று ராகுல்காந்தி அறிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினராக நான் வருவதற்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி என புதிய சபாநாயகரை வரவேற்கும் முறையின் மீது அதிமுகவின் எம்பி ஓ பி ரவீந்திரநாத்குமார் பேசினார் எகிப்து நாட்டின் முன்னாள் அதிபரான மோர்சி நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருந்தபொழுது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் குற்ற சம்பவங்களை கண்காணிக்கும் பணியில் போலீசாருக்கு பதில் ரோபோக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இங்கிலாந்தில் சமூக வலைதளங்களில் டிரெண்டாகி வருகிறது சிக்ஸ்வேர்ட் ஹாரர் என்ற திகில் ஹாஷ்டாக் போர் துன்புறுத்தல் மோதல் போன்றவற்றால் கடந்த ஆண்டு மட்டுமே சுமார் ஏழு கோடி பேர் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்து தெரிவித்துள்ளது சமூக வலைதளமான பேஸ்புக் லிப்ரா என பெயரிடப்பட்டுள்ள டிஜிட்டல் கரன்சியை அறிமுகம் செய்ய உள்ளது வணிகச் செய்திகள் ஐ சிஐசிஐ ஆக்ஸிஸ் உள்ளிட்ட தனியார் வங்கிகள் தங்களது வாடிக்கையாளரின் வைப்புத் வட்டியை கால் குறைத்துள்ளது இந்தியா மார்ட் டாட் காம் வரும் இண்டியா மார்ட் இன்டர்மெஷ் நிறுவனம் தங்களது நானூற்றி கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை ஜூன் இருபத்தி தேதி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலம் பங்குச்சந்தையில் வெளியிடவுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை ஜூலை ஐந்தாம் தேதி அன்று தாக்கல் செய்யவுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் நாற்பத்தி கோபா அமெரிக்க கால்பந்து போட்டி பிரேசில் நாட்டில் நடந்து இதில் ஏ பெரு மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பொலிவியாவை தோற்கடித்தது மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் வெனிசுலா அணிகள் கோலின்றி ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை ஜூன் இருபத்தி தேதி எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை புள்ளிகள் பட்டியலில் ஏழு புள்ளிகளுடன் இந்தியா நான்காவது இடத்தில் இருக்கிறது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் அதிவேகமாக சிக்சர்களை விளாசிய அணியாக இங்கிலாந்து இருபத்தைந்து சிக்சர்களை விலாசி சாதனை படைத்துள்ளது மகளிர் கிரிக்கெட் ஆட்டத்தில் மாலி மற்றும் வாண்டா அணிகள் மோதியதில் மாலி அணி வெறும் ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது பின்னர் பேட் செய்த வாண்டா அணி நான்கு பந்துகளில் வெற்றி இலக்கிய அடைந்து நூற்று பந்துகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அணி என்ற சிறப்புமிக்க சாதனையையும் பதிவு செய்தது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அதன் டி லீக் தொடரை இந்தியாவில் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை பி நிராகரித்துள்ளது திரை சுற்றுப்பிடிக்க உத்தரவு படத்தின் மூலம் நடிகனாக அறிமுகமாகியுள்ள இயக்குநர் சுசீந்திரன் இயக்குநர் ராம் பிரகாஷ் ராயப்பாவுக்கு பரிசு ஒன்றை அளித்துள்ளார் நடிகை ஸ்ருதிகாசன் விஜய் சேதுபதியுடன் ஒரு படத்தில் ஜோடியாக நடித்து வரும் நிலையில் ஹாலிவுட் சீரீஸ் ஒன்றில் முக்கிய ரோலில் நடிக்க தேர்வாகியுள்ளார் நடிகர் சங்க தேர்தலுக்கு பாதுகாப்பு கோரி விஷால் தொடர்ந்த வழக்கு விசாரணையை இரண்டு வாரத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்